நித்தம் ஒருமுத்து என்று சுவாமி ராமா அவர்கள் எழுதியுள்ள தியானம் என்றால் என்ன என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ஒருவருக்கு வாழ்க்கை மற்றும் மெய்ஞானத்தின் ஆதார நிலையை எட்டும் உள்ளார்ந்த வழியை காட்டுவதுதான் தியானம் பலவிதமான ரகங்களிலும் தரங்களிலும் உணர்வுகள் வெளிப்படும் உணர்வுகளின் மையப்பகுதியே இது மனிதன் தனது அகம் மற்றும் புறம் என்னும் இரு உலகிலும் வாழும் குடிமகனாகிறான் இவ்விரண்டையும் இணைக்க மனித முயற்சி ஆகிறது இதை செய்வதும் சாத்தியமே ஆம் ஒருவரால் இவ்வுலக சூழலில் உழன்றபடியே இருந்தாலும் அதனுடன் ஒவ்வாமல் அதற்கப்பாலும் இருக்கலாம் இவ்வகையான வாழ்வு கலையின் ஆதாரம் தியான முறையில்தான் தென்படுகிறது நவீன யுக கல்வி பயிற்றுவிக்க முடியாததை தியான பயிற்சியின் மூலம் புரிந்து உணர முடியும் நவீன மக்களுக்கு அசைவில் அமைதியுடன் திகழ்வதற்கு போதிப்பவர் எவரும் இதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு கிட்டுவதில்லை அசைவற்று அமைதியாக இருப்பது தியானத்திற்கு மிகவும் அத்தியாவசியமாகிறது அப்போதுதான் ஒருவருக்குள் உறைந்திருக்கும் உண்மை அல்லது உள்ளார்ந்த மெய் ஞானம் வெளிப்படும் ஆக தியானம் என்பது ஒவ்வொரு மானுடனுக்கு உள்ளேயும் பொதிந்திருக்கும் மெய் ஞானத்தை உணர்ந்து கொள்வதற்கான வழிமுறையே தியானம் என்பது சில வினாடிகளிலேயே கற்றுணரக்கூடிய எளிய முறையானாலும் அதன் பலன்கள் அளவற்றவையே மேலும் இது நடைமுறைக்கேற்ற ஒரு நல்ல விஷயமே தியானத்தில் உயர்நிலையை அடைவதற்கு பல வழிகளும் நிலைகளும் உள்ளன இதில் பயிற்சி மேற்கொள்ள ஆவல் நிரம்பியவர்கள் சில மாத காலத்திற்கு உள்ளாகவே ஒரு யோக நிலையை அடைந்துவிடலாம் தியானத்தை மேற்கொள்வதால் எய்தக்கூடிய முதல் நற்பலன் மன அழுத்தம் அதிலிருந்து விடைபெறுவது மூன்றாவதாக ஒருவரால் தனக்குள்ளே உரைந்து கிடக்கும் உள்ளார் அறிய முடியும் மேலும் ஒருவருக்கு அத்தியாவசியமான மகிழ்ச்சி அமைதி மற்றும் பேரின்பம் ஆகிய சுபாவங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் தியானம் ஒருவரை உயர்நிலையிலான அமைதியையும் சமநிலைப்பாட்டையும் அடைய செய்கிறது திடமான பயிற்சி ஒருவரை இந்நிலையையும் தாண்டிய துரியா என்னும் நிலையை எட்டச் செய்கிறது மேற்கூறிய நற்பலன்களையும் அடைவதற்கு ஒருவர் தனக்குள் மெய்ஞானம் இருப்பதை உணர்ந்து அதை பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சியே ஒருவரை பூரணமாக்கும் பயிற்சியின்றி உள்ளார்ந்த அனுபூதியை பெற இயலாது அனுபூதியில்லாது நம்மை எவரும் வழிநடத்தி செல்லவும் முடியாது அனுபவமே சிறந்த வழிகாட்டியாகும் தியானமே ஒருவருக்கு தனக்குள் இருக்கும் அகத்தை உணர வழிகாட்டும் இதில் எவ்விதமான பூடகமான வழியும் இல்லை மேலும் நடைமுறைக்கேற்ற முறையான நெறிகளை கொண்ட தியான வழியே ஒருவருக்கு மனசாந்தியையும் ஞானத்தையும் அளிக்கும் தனக்குள் உறைந்திருக்கும் மெய்ஞானத்தை உணர்ந்து கொள்ள இயலாது உலகிலுள்ள அனைத்து விஷய ஞானமும் பெற்றிருந்தாலும் ஒருவரால் வாழ்க்கையை மகிழ்வுடன் அனுபவிக்கவோ வாழ்வின் குறிக்கோளை அடையவோ இயலுமா தியானத்தின் மூலம் சாதனையாக கூடிய பேரானந்த நிலையே உயர்வான மோன நிலையாகும் மாணவர்கள் தியானத்தின் பலனாக கிட்டும் இந்த உள்ளார்ந்த அறிவாற்றலை பிற பாடத்திட்டங்களைப் போலவே கருதி குறுகிய காலத்திலேயே இதில் உயர்நிலையை எட்டிவிடலாம் என்று ஆர்வத்துடன் முயற்சி மேற்கொள்கின்றனர் இது ஒரு அசைவற்ற திடமான பயணம் வெளிப்புற பகட்டு இல்லாத இயற்கையான திறமையுடன் அமைதியாகவே இலக்கை ஏதுவானது தியானம் உயர்நிலை பேரின்பத்தை பெற அனைத்து நிலைகளிலும் உணர்ந்து கொள்ளும் உள்ளார்ந்த நிலையை ஒருவரை அறிய செய்து எப்படி வாழ வேண்டும் என்பதையும் போதிக்கின்றது அமைதியாக இரு நானே கடவுள் என்பதை அறிந்து கொள் இதுவே தியான அடிப்படையான அறிவுரை இதுவே பைபிளின் முக்கியமான சாரமமாகும் எதமான மதம் அல்லது கலாச்சாரத்தின் குறுக்கீடும் இருப்பது இல்லை முறையில் மத சார்பான சடங்குகள் உட்படாது நலம் இல்லையெனில் தேவையற்ற மத கலாச்சார சச்சரவுகள் உருவாக நேரிடும் ஆசான் எவரேனும் தியான பயிற்சியில் மத நம்பிக்கையை உட்படுத்த முற்பட்டால் அவரிடம் தவிர்ப்பதே நலம் பல மதங்களிலும் தியானம் என்னும் சொல்லை பிரயோகித்த போதிலும் அதன் சரியான பொருளில் அச்சொல்லை பயன்படுத்தவில்லை மதவாதிகளால் உபயோகிக்கப்பட்ட ரீதியிலிருந்து தியானம் என்பதன் உண்மையான விளக்கம் முற்றிலும் மாறுபட்டது உலகிலுள்ள பல்வேறு மதத்தைச் சார்ந்தவர்களும் எதை செய்ய வேண்டும் அல்லது கூடாது என்பதற்கான கோட்பாடுகளை மக்களுக்கு விளக்கியுள்ளனர் ஆனாலும் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற கேள்வியின் விடை இன்னமும் பதிலிருக்கப்படாமலே இருக்கிறது தியானம் என்கிற சொல்லிற்கான விளக்கம் ஆங்கில அகராதியில் இன்னமும் முழுமையாக விளக்கப்படாமலே உள்ளது இதை வெறும் ஆழ்மனதின் சிந்தனையாக மட்டுமே விளக்குகிறது ஆனால் வடமொழி திபெத் சீனா மற்றும் ஜப்பானிய மொழிகளில் அலைவாய செய்யும் நினைவுகளிலிருந்து மனதை விடுவித்து மேம்படச் செய்வதுதான் தியானம் என்று தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது தியானத்தின் வழிமுறை ஒருவருக்கு மெய்ஞானத்தை உணர்த்துகிறது வாழ்க்கையின் மேலோட்டமான கருத்திலிருந்து நுட்பமான உணர்வை தேடிச் செல்லும் ஒருவரது உள்ளார் சலனமின்றி உள் ஒளியை காணச் செய்யும் உள்ளார்ந்த வழிமுறை வேறு எவ்வித போதனையும் மதமும் வேதாந்தமும் ஒருவருக்கு தன்னை அனைத்து நிலைகளிலும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யாது தத்துவங்கள் நடைமுறை பயிற்சியை அளிப்பதில்லை எந்த மத பரம்பரையை சார்ந்த அந்த மதத்தின் நடைமுறையிலான நியதி அன்றாட வாழ்க்கையில் தென்படுவதில்லை சுயத்தை அறிதல் தான் வாழ்க்கையின் இன்றியமையாத நோக்கம் இதை சாதிக்க ஒருவர் தனது அகத்தை அறிந்து கொள்ள உதவும் உள்ளார்ந்த வழியை பயிற்சி செய்ய வேண்டும் பண்டைய காலத்து உலகில் மதவாதிகள் அனைவரும் தியான வழிமுறையை முற்றிலுமாக அறிந்திருந்தனர் ஆனால் நவீன யுக மானுடன் லோகாயுதமான கவர்ச்சியிலும் வசீகரத்திலும் தன்வையப்பட்டு இருப்பதுதானே சுயமாக உருவாக்கிக் கொண்டது துன்பமே துயரமே நன்றி வணக்கம்